பாடம் எழுபது மக்களிடம் மென்மையாக நடப்பது அவர்களுக்கு நன்மை செய்வது அவர்களிடம் அன்பு காட்டுவது எனவும் மக்களுக்கு மோசடி செய்வது அவர்களிடம் கடுமையாக நடப்பது அவர்களின் நல்லவைகளை வீணாக்குவது கூடாது எனவும் அவர்களையும் அவர்களின் தேவைகளையும் விட்டும் புறக்கணித்தல் கூடாது எனவும் ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்தல் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே உம்மை பின்பற்றிய நம்பிக்கை கொண்டோருக்கு உமது இரக்கம் எனும் சிறகை தாழ்த்துவீராக இருபத்தி ஆறாவது அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீதி நன்மை மற்றும் உறவினருக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான் வெட்கக்கேடானவை தீமை மற்றும் வரம்பு மீறுவதை உங்களுக்கு தடுக்கிறான் நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் பதினாறாவது அத்தியாயம் தொன்னூறாவது வசனம்